வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்முடைய உயிர்நிலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து உண்டு சிலர் நெற்றியில் உள்ள அந்த நடுநெத்தில் இருப்பதாகவும் சிலர் இதயத்திலே இருக்கிறது என்றும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்வதுண்டு ஆனால் உயிர்நிலை என்பது ஒரு அறம்சா இருந்தது அப்படின்னு சான்றவர்கள் நம்புறாங்க நம்முடைய வாழ்க்கை முறையே பொதுவா அறம்சா இருந்தது அப்படிங்கும் போது உடம்பை பெற்று வாழக்கூடியது நாம் அறத்தின் வழியில்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்புறாங்க அறத்தின் வழியில் நடக்கிறதுனா என்ன நிச்சயமாக தொடர்ந்து சொல்வதுதான் பிற உயிரினங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு வளலார் திரும்ப திரும்ப ஏனென்றால் வாடிய பயிரை கண்டபோது வாடியது பசியோடு அடுப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது எல்லோருக்கும் உணவளிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சார் இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா உயிர்களும் ஒன்றுதான் அப்படிங்கறத மதிக்கணும் அதன் காரணமாகவே அவர் அவ்வாறு செய்தார் சொல்றாங்க வல்லார் மட்டுமல்ல சான்றோர்கள் ஏனென்றால் உயிர்நிலை என்பதுதான் அந்த உயிர் உடம்போடு ஒட்டி வாழ்வதை குறிக்கிறது மனித உயிர்நிலை என்பது ஆரம் சார்ந்தது ஆகையினால் தான் நாம் நீதி நேர்மை நியாயம் என்றெல்லாம் சொல்கிறோம் வேறு எந்த உயிரினமும் நீதி நேர்மை நியாயம் என்றால் என்னவென்று கூட தெரியாது ஏனெனில் நாம் அறமழியில் இருந்து தவறினால் நம்முடைய மரணத்திற்கு பின்பு நரகத்திற்கு செல்வோம்னு நம்புறாங்க அப்போ அறவழியில் இருந்து தவறக்கூடாது அப்படின்னு நம்புற நாம பிற உயிரினங்களின் ஊனை உண்பதும் அறவழியில் இருந்து தவறுவதுதான் அப்படிங்கறத மட்டும் உணர தவறிட்டோம் அதை உணர்ந்து கொண்டோமானால் நிச்சயமாக நாம் உயிரினங்களையும் நம் உயிரை போலவே மதிப்போம் இதை கூறக்கூடிய வள்ளுவர் கூட சொல்லும் பொழுது மனிதனின் உயிர் இல்லை என்பது அறம் சார்ந்தது அது அறத்தில் உள்ளது அப்படியானால் பிற உயிரினங்களின் ஊனை உண்பது அறவழியில் இருந்து தவறி செல்வதாகும் அதற்காக அவன் நரகத்திற்கு செல்வான்னு சொல்றார் நாமே தெரிந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய வழியை தேர்ந்தெடுப்போமா நிச்சயமாக தேர்ந்தெடுக்க நம்முடைய உயிரின் உயிர்நிலை அறம் சார்ந்தது நாம் அறத்தின் வழியே நடக்க மிக கடுமையாக முயற்சிக்க வேண்டும் ஊன் தவிர்க்க முயற்சிக்கலாம் ஏனென்றால் நாம் ஊன் உன்னி பழகி கொண்டிருக்கிறோம் சிறிய மட்டுமல்ல நம்முடைய பாரம்பரியமாகவே அந்த ஊனை உண்டு கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து விடுபட முயற்சிக்க வேண்டும் அறத்துப்பாள் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மதத்தில் குரல் எண் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனு அண்ணாத்தல் செய்யாது அலறு மீண்டும் குரல் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுன்ன அண்ணாத்தல் செய்யாது அலறு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி